அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சியவர்கே மெய்யுணர்தல் என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவாகிய இதனை நேற்று அறிமுகப்படுத்தி ஓரளவு பொருளை தெரிந்து மருள் நீக்கம் இருள் நீக்கம் ஆசறு காட்சி இன்பம் பயத்தல் அப்படின்னு நாலு விஷயங்கள் இந்த குரட்பாவில் இருக்குதுன்னு பார்த்தோம் அதாவது மோகத்தை நீக்கி மோகத்துக்கு காரணமான அறியாமையை நீக்கி தெளிவான அறிவு பார்வையை உடையவனுக்கு இன்பம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பது தான் குரலினுடைய உள்ளார்ந்த பொருள் இது மிகவும் ஆழமான பல கருத்துக்களை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறது மருள் என்பதற்கு நேற்றைக்கு பொருள் பார்த்தோம் மருள்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் மோகம் என்றும் ஆங்கிலத்தில் டெல்யூஷன்னும் பார்த்தோம் இந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்ப மயங்கி போய் இருக்கிறது படிப்பு பணம் பதவி புகழ் இதிலெல்லாம் ரொம்ப மயங்கி இருக்கிறார்கள் மக்கள் தங்களுக்கு படிப்பு பணம் பதவி புகழ் அழகு இருந்தால் கர்வம் நிறைய இருக்குது பிறருடைய படிப்பு பணம் பதவி புகழ் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க அதனால யாருக்குமே சந்தோஷம் கிடையாது அதைத்தான் மருள்னு சொல்கிறோம் ஆக இந்த மருளாகிய டொல்யூஷன் அல்லது மோகத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி சிறு வயதுலேருந்தே பெரியவங்க இதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மயங்கி போகக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லணும் பெரியவங்களே மயங்கி இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் அறிவுபூர்வமாக அந்த காலத்தில் படித்து வச்சிருந்து அதை முடியுமோ அதை கடைப்பிடித்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய நூல்களில் தெரிகிறது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் சொன்ன மாதிரி இல்லைன்னா இத்தனை இலக்கியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்க முடியாது மறுள் நீக்கத்துக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் எல்லாமல்ல இறைவனை நம்ம ஏற்கனவே கடவுள் வாழ்த்து பார்த்த இறைவனுடைய இலக்கணங்களையெல்லாம் நன்றாக அறிந்து அவரை வழிபடுறதுக்குரிய முறைகளை எல்லாம் படித்தோம் அதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நம்முடைய கடமைகளை பொறுப்புணர்வோடு நாம் செய்தோமே ஆனால் இறைவனுடைய அருளாலும் நம்முடைய தெளிவான பகுத்தறிவோடு கூடிய சிந்தனையினாலும் இந்த மருளானது நீங்கிவிடும் சமூகத்துக்கு நாம் நன்றாக சேவை செய்வோம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நன்றாக வைத்துக்கொள்வோம் சமூகத்துக்கு எவ்வளவெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அரண் வலியுறுத்தலில் பார்த்த மாதிரி ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னு பார்த்தோம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல காரியம் செய்வோம் விடாமல் நல்ல காரியம் செய்வோம் எதுனாலையெல்லாம் நல்ல காரியம் செய்ய முடியும்னு திட்டமிட்டு செய்வோம் அதனால தான் இந்த மருளானது நீங்கும் மருள் நீங்கினா மாத்திரம் போறாது இந்த மருளுக்கு காரணம் என்னென்னா இருள் இந்த மறுள் நீக்கம் ஓரளவு நடக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சாதனை சாஸ்திரத்தில் கர்மயோகம் என்று சொல்லுவார்கள் அந்த கர்மயோகத்தை செய்யணும் இதெல்லாம் நாம் பொருட்பாலில் இருக்கிற குரலோடு பார்த்தா தெரியும் பொருட்பாலில் இருக்கக்கூடிய வினை திட்பம் வினை செயல்வகை வினை தூய்மை மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூயாவரும் அங்கே சொல்லுவார் குறிப்பாக தூய்மை ரொம்ப முக்கியம் வினை தூய்மை சரியாக இருந்தால் தான் மருள் நீங்கும் மருளுக்கு காரணமானது உண்மையிலேயே இருள்தான் இருள்னு சொன்னால் அறியாமை அறியாமைன்னா என்ன அறியாமை இந்த மருளை பற்றியே அறியாமல் இருக்கிறது தான் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னை பற்றிய உண்மையை அறியாமை இந்த உலகத்துக்கும் தரக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றிய உண்மையை உணராமை இதெல்லாம் தான் இருள் இந்த இருளுக்குங்கிற சொக்கு அறியாமை அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் ஆ இருளுக்கு அறியாமைன்னு ஒரு பொருள் இருக்குது அதாவது நல்வினை தீவினைக்கு காரணமே இருள் அப்படின்னு நாங்கள் படித்தோம் நல்வினைக்கும் காரணம் அப்படின்னா இந்த வேற்றுமை உணர்ச்சி இருக்கிறதுனாலங்கிறது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு கருத்து இருள்ங்கிறதுக்கு நரகம்னு ஒரு பொருள் இருக்குது அந்த நரகம்ங்கிற பொருளை நாம் இங்கே எடுத்துக்கல ஆக இருள் நீக்கம் என்பது அறியாமையை நீக்குவது இந்த அதிகாரத்தையே நாம் நல்லா படித்தோமானால் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமையெல்லாம் நீங்கிவிடும் ஆகவே மருள் நீக்கம் இருள் நீக்கத்தை சார்ந்திருக்கிறது ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஆனால் நம்முடைய நூல்களிலே மருள் நீக்கத்திற்கு இறைவனுடைய அருளை சார்ந்திருந்து தூய வினைகளை செய்தால் மருள் நீங்கும் பிறகு மருளுக்கு காரணமான இருளை நாம் நீக்குவதிலே அறியாமை நீக்குவதிலே முயற்சியை மேற்கொள்ளலாம் ஆ தத்துவ ஞானத்தை பெற்றுவிட்டால் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற்றுவிட்டால் இருள் நீங்கிவிடும் வெளிச்சம் வந்தவுடன் எப்படி இருள் நீங்குகிறதோ அப்படித்தான் இதுவும் சாதாரணமாக இருளில் ஒரு பொருளை அறிய முடியாது இருள் வந்து என்ன பண்ணும் பொருளை அறியவட்டாமல் மறைக்கும் இருட்டில் ஏதாவது பொருள் கண்ணுக்கு விளங்குமா ஒரு பொருளும் கண்ணுக்கு விளங்காது ஆனால் இருள் இருக்கிறதுங்கிறது கண்ணுக்கு விளங்கும் ஆனால் இந்த அறியாமை இருக்கிறதே அறியாமை வாழ்க்கையின் உண்மையை மறைக்கிறது மாத்திரமில்லை தான் இருக்கிறதையே மறைச்சிடும் நிறைய பேருக்கு அறியாமை இருக்கிறதே தெரியாது அறியாமை அறிய வேண்டிய பொருள்களை மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அறியாமை தன்னுடைய இருப்பையே மறைக்கிறது அப்பேற்பட்ட ஆற்றல் அதுக்கு இருக்கிறது அதனை நீக்குவதற்கு நாம் நன்றாக தத்துவ நூல்களை கற்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இருள் நீங்கும் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்